அதர செய்தனா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹலன் வாழ்க்கை குறிப்புறிப்பை சொல்லித்தரும்படி போதிக்கப்பட்டுள்ளேன் செய்தனா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹுத்தலன் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களின் வரலாறை ஒரு மணி நேரத்திற்குள் சொல்லி முடிப்பது என்பது இயலாத ஒரு காரியமாக இருந்தாலும் அந்நவர்களினுடைய வாழ்க்கையின் உயர்ந்த நிலைகளினுடைய சில பகுதிகளை நம்முடைய கவனத்திற்கு நாம் நினைவுபடுத்திக் அன்பிற்குரியவர்களே கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் பெருமானார் செல்லலாக அழகிவ செல்லும் அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள்தான் சகாபாக்கள் நாயகத்தின் மூலம் அவர்கள் பண்படுத்தப்பட்டதின் காரணத்தீட்டினால் இந்த உலகத்தில் எவரும் பெற்றிடாத பெற்றிட முடியாத ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்தையும் ஒரு மகத்துவமான ஒரு பதவிகளையும் அந்த மீன்மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பின் அந்த சகாபாக்களுக்கு ஈடு இணையானவர்கள் யாரும் இல்லை கண்மணி நாயகத்தினால் பண்படுத்தப்பட்டதின் காரணத்தினால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை குறித்து சொல்வார்கள் அசஹாபி கன்னு என்னுடைய தோழர்கள் என்னுடைய அசாபுகள் வான் நட்சத்திரங்களுக்கு சமமானவர்கள் வான் மின் மீன்களுக்கு சமமானவர்கள் பவிஐக்கும் எஃத்ததைத்தும் எஃத்ததைத்தும் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் யாரை நீங்கள் வழி நடந்தாலும் எஃத்ததைத்தும் நேர்வழியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ரபுல் ஆலமீனுடைய உகந்த பாதையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று கண்மநாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அடஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அந்த மேன்மக்களிலேயும் மிகவும் சிறப்புக்குரியவர்களும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களும் ராஷிதீன்கள் ரதி அல்லா தலன் அமர் பனு ஹத்தாப் ரதி அல்லா தலன் அதில் செய்த உம் அான் ரீ அல்லா தலான் செய்தா அலி ரதி அல்லாஹு தலான் இந்த நான்கு பேர்களும் மற்ற எந்த சகாபாக்களும் பெற்றிடாத ஒரு சிறப்பான ஒரு நிலையை பெற்றவர்களாவார்கள் இவர்களை கொண்டுதான் மார்க்கம் சம்பூர்ணமானது இவர்களை கொண்டுதான் மார்க்கம் பூர்ணம் பெற்றது என்று நாம் சொல்லலாம் மார்க்கம் பூரணமாகுவதற்கு இவர்களும் ஒரு காரணமானவர்கள் இந்த குலஃபாவுர் ராசிதீன்களும் ஒரு காரணமானவர்கள் மார்க்கம் முழுமையடைந்ததற்கு இந்த குலஃபாவுர் ராசிதீன்களும் ஒரு முக்கிய பகு பங்கை வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கொத்துபா பிரசங்கத்தினுடைய சமயத்தில் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்தை சொல்லியதற்கு பின்பு இவர்களினுடைய திருநாமங்கள் மொழியப்பட்டு அதற்கு துவாவு வார்த்தையாக ரவி அல்லாஹூ அன்கும் வரது அன் என்ற வார்த்தையை நாம் சொல்லுகின்றோம் ஜும்மாவில் மாத்திரமல்லாமல் தராவீகி தொழுகை எடுத்துக் கொண்டால் அந்த தராவீகினுடைய தஸ்பீகாத்திலும் இந்த ஹுலஃபாவூர் ராசிதீன்களை நாம் மறப்பது கிடையாது இந்த குலபாவூர் ராசிதீன்கள் அங்கும் புகழப்படுகின்றார்கள் காரணம் சல்லல்லாகுவா அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அந்த மார்க்கத்தை இதை சம்பூர்ணப்படுத்தியதில் இவர்களினுடைய பங்களிப்பும் மிகுதியானதாக இருக்கிறது அளவில்லாததாக இருக்கிறது அந்த வரிசையில் அந்த நான்கு மிகப்பெரிய சஹாபாபாக்களில் ஒருவர் அதில் சைதனா அபுபக்கர் சித்தி கவி அல்லுல்லாஹூத்தர் அவர்கள் சைதனா அபுபக்கர் சித்தி கவி அல்லாஹூத்தர் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாகும் இவர்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்களில் பிறந்து இரண்டரை வருடம் கழித்து இவர்கள் பிறக்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய வருடத்தில் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள் இந்த ஆமுல் ஃபீலினுடைய வருடத்தில் செல்லல்ல செல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்பு இரண்டரை வருடம் கழிது அதில் சைதனா அபுபக்கர் சித்தி கரதி அல்லாவுத்தன் அவர்கள் பிறக்கின்றார்கள் இந்த விதத்தில் பெருமானார் சல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களை விட இரண்டரை வயது இளையவராவார்கள் சைதனா அபுபக்கர் சித்தி அல்லாவுத்தன் அவர்கள் அவர்களுக்கு தந்தை சூட்டிய பெயர் அப்துல்லாஹ் அவர்களுடைய தந்தையின் பெயர் ஒசுமான் என்பதாகும் அவர்களுடைய தந்தையினுடைய சிறப்பு பெயர் பெயர் அபு ஹொஹாஃபா இவர்களினுடைய பெயர் அப்துல்லா ஹிப்னு ஒசுமான் என்று சொல்வார்கள் அப்துல்லா ஹிப்னு அபி குஹாஃபா என்று சொல்வார்கள் அபுபக்கர் என்று பெருமானா சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மூலமாக இவர்கள் இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயர் அபுபக்கர் சித்தி ரதி அல்லாவுத்தர் அவர்களுக்கு அபுபக்கர் என்ற பெயர் பெருமானார் சல்லல்லாஹுவா அலைஹுவ சல்லம் அவர்களின் மூலமாக கிடைக்கப்பட்டது காரணம் செய்தா அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தர் அவர்களினுடைய மகளார் செய்தா ஆயிஷா செய்திதத்தினா ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்களை பெருமானார் சல்லல்லாஹா அழைகிவ செல்லம் அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மன முடித்த பெண்களிலேயே ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹூ தலன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைத்து மனையுமார்களும் விதவைகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்திருந்தார்கள் கண்ணித்தரத்து பெண்ணை முடித்த ஒரே பெண்ரத் செய்தி அவர்களை பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஹதரத் அபு பக் சித்திக் ரதி அல்லாத் அதுவரை அப்துல்லா இப்ரூப் என்று அழைக்கப்பட்டவர்கள் அபு என்று சிறப்பு பெயருக்கு பக்கர் என்று சொன்னால் கண்ணி என்று பொருள் கன்னியின் தந்தை கன்னி பெண்ணின் தந்தை என்ற பெயரால் அபூ பக்கர் என்று சித்தீக் நாயகம் ரதி அல்லாவுத்தன் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அதே போன்று அபுபக்கர் சித்தீக் ரதியன் அவர்களுக்கு சித்தீக் என்ற இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த சித்தீக் என்ற சிறப்பு பெயர் சித்தி அல்லாவுத்தன் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கான இறைவனால் சூட்டப்பட்ட ஒரு பெயர் கண்மணி நாயகம் செல்லல்லாகுவ அழகிவ செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது தபித்துவத்தை பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் அல்லாஹூ தா அவர்களுக்கு என்ற ஒரு பயணத்தை கொண்டும் சிறப்பித்தான் அப்படி சிறப்பிக்கப்பட்ட விமானார் செல்லலல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் மறுநாள் காலையில் சகாபாக்கள் மக்கத்து மக்களிடத்திலும் தான் பெற்ற இன்பத்தை பற்றி சொல்லிக்காட்டுகின்றார்கள் அல்லாஹூ தாலா இரவாக என்னை காபத்துல்லாவிற்கு அழைத்து சென்று காபத்துள்ளாவிலிருந்தும் வைத்தல் முகத்தீசுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து வானலோகத்திற்கு அழைத்து சென்று இப்படியெல்லாம் என்னை கௌரவப்படுத்தினான் இப்படியெல்லாம் என்னை சிறப்புப்படுத்தினான் சங்கைப்படுத்தினான் என்று சொல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் காபிர்கள் மாத்திரமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சில பேர்களும் கூட பெருமானா செல்லல்லாகோ அழைகுவல்லம் அவர்களிடத்தில் நேரடியாகவே இப்படி சொன்னதுண்டு நீங்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்லித் தருகிறீர்கள் நல்ல பல செய்திகளை கற்று தருகிறீர்கள் நல்ல பல குணங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் உங்களை ஏற்று உங்கள் பின்னால் நாள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியோ ஒரே இரவில் மக்காவில் பைத்தல் முகத்தசுக்கு சென்றதாக சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியோ கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது காரணம் அக்காவில் இருந்து பைத்தல் மக்கதிசுக்கு செல்ல வேண்டுமானால் இரண்டு மாதங்கள் பயண தூரங்கள் கொண்டது இரண்டு மாத பயண தூரங்க கொண்ட அந்த இடத்தை அந்த பயணத்தை அந்த வழிகளை ஒரே இரவில் கடந்து சென்றதோடு மாத்திரமல்லாமல் இரவோடு இரவாக திரும்பியும் வந்துவிட்டேன் என்று சொல்கிறீர்களே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மறுப்பு தெரிவித்ததின் மூலம் முறுத்ததுகளாக மாறினார்கள் நவோதுவில்லா அதே போன்று காப்பியர்களும் இந்த செய்தியை மறுக்கின்றார்கள் இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹுவா அழைகு வசல்லம் இப்படி செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கும்போது அங்கே ஹதரத் சைத் அபு பக்கர் அவர்கள் இருக்கவில்லை சிறிது நேரம் கழித்து செய்தனர் அபுபக்கர் சித்திக் ரதிய வருகின்றார்கள் சொல்லுகின்ற அவர் இன்றைய இரவேல்லாவில் இருந்தும் மசூதன் பைத்து வரையிலும் சென்று வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அங்கிருந்து வானலோகத்திற்கு சென்று ரபுல் ஆலமீனுடைய பல அட்டாட்சிகளையும் பல அற்புதங்களையும் பல குதிரத்துகளையும் பார்த்து வந்ததாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்லக்கூடியதை நான் நம்புகின்றேன் அவர்கள் நான் பைத்தல் முகத்தீஸ் வரை சென்று வந்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நான் முறைப்படுத்துகின்றேன் நம்புகின்றேன் இது மாத்திரம் இதைவிட ஆச்சரியமான ஒன்றை சொன்னாலும் அதையும் நான் நம்புவேன் என்று சொல்லிக் காட்டினார்கள் என்ற பெயரை கொண்டும் அவர்களை குறிப்பிட்டு குரானுடைய வசனம் வல்லதி ஜா அபித்தி அந்த நபி அவர்கள் எதை உண்மையை கொண்டும் கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே உண்மைப்படுத்தியவர் என்று சித்திக் நாயகத்தை அழைத்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டும் அன்பிற்குரிய சித்திக் என்று சொல்வதற்கு பொருள் சொல்லித் தருவார்கள் அதை நம்புவதோடு மாத்திரம் அல்லாமல் அதை உண்மைப்படுத்தக்கூடியவர் என்பதுதான் சித்திக் என்பதற்கான பொருள் இந்த விதத்தில் கண்மணி நாயகம் முகமது அலிஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ எதையெல்லாம் இறை செய்தி என்று சொன்னார்களோ எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ எதையெல்லாம் விட்டு விலகி நடக்க என்று சொன்னார்களார்களோ அதை அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் சிறு விடாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் அல்லாமல் அதை அனைத்தையும் இயற்பெயர் அப்துல்லா என்பதாகும் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஐஷா ரதி அவர்களை திருமணம் முடித்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற பெயர் அபூபக்கர் என்பதாகும் இறைவன் இறைவனின் மூலமாக கண்மணி நாயகம் செல்லு அழகிவ செல்ல மக்கள் கொண்டு வந்த அனைத்தையும் உண்மைப்படுத்தியதின் காரணத்தினால் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அதை உண்மைப்படுத்தியதின் காரணத்தினால் சித்தீக் என்ற ஒரு சிறப்பு பெயரும் கிடைக்க பெற்றது அப்படி பார்த்தால் உலகத்துல சகாபாக்கள் கண்மணி நாயகம் செல்லுவா அடைகம் அவர்கள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்லோரையும் விட உறுதியான முறையில் எல்லோரையும் விட தெளிவான முறையில் அதை கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னவுடன் அதை உண்மைப்படுத்தியவர்கள் அதுல சித்திகுல் அகர் ரதி அல்லாத்த அதனாலதான் சித்தி அக்பர் ரதி அல்லாவுன் அவர்களுக்கு சித்திகோடு சேர்த்து அக்பர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் கண்மணி நாயகம் சல்லி அவர்களால் கிடைக்கப்பட்டது பெருமானார் அவர்களுக்கு மத்தியில் உண்டான தொடர்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் பெருமானார் செல்லாஹோ அழைகிவசல்லம் அவர்கள் மீது அலாதியான பிரியமும் பற்றும் பாசமும்பண்டவர்கள் அகர் அவர்களின் அவர்களினுடைய மதிப்பை உணர்ந்த விஷயத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் கற்பனைகள் போதாது அந்த அளவிற்கு பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டிருந்தார்கள் அதில் சித்திக்கு அகர் ரவி அல்லாத்தல் அவர்கள் தன்னுடைய கண் இமைகளை பாதுகாப்பதை போன்று இல்லை தன்னுடைய கண் இமைகளுக்குள் பெருமனார் சல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்களை வைத்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் செய்தார் சித்திக்குல் அக்பர் ரவி அல்லாத்தன் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹோ அழைகிவசல்ல அவர்களுக்கு மற்ற சஹாபாக்கள் மதித்ததை விட மற்ற சகாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை போற்றியதை விட மடங்கு போற்றியவர்கள் அதர சித்திக்குல் அகர் ரவி அல்லாத்தன் அவர்கள் அதனாலதான் பெருமானா சல்லல்லாஹா அலிஹசல்லம் அவர்கள் தான் வபாத் ஆகக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்தை விட்டும் வெளிப்படையான வாழ்க்கையை விட்டும் மரணிக்க கூடிய அந்த சமயத்தில் கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழைகுவசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்துவிட்டேன் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை நான் ஆற்றிவிட்டேன் ஹதரத் சித்தி உல் அக்பர் அவர்களை தவிர அவர்களுக்கு மாத்திரம் நான் கைமாறு செய்யவில்லை என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு பெருமானார் அவர்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டிருந்தார்கள் சித்திகுல் அக்பர் ரதி அல்லாத்தின் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படியும் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள் நான் இறை தூதர் நான் ஒரு இறை தூதராக இருப்பதின் காரணத்தினால் என்னுடைய கல்பில் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் வேறு எந்த ஒரு நினைப்பும் வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது நான் ஒரு இறை என்பதனால் என்னுடைய உள்ளத்தில் இறைவனை தவிர வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுப்பதாக இருந்தால் இறைவனை அன்றி வேறு ஒருவருக்கு என்னுடைய கல்வியில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் இடமளித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் லத்தஹ்து அபா பக்ரின் ஹலீலா நான் ஹதரத் அபுபக்கர் அவர்களை என்னுடைய நேசராக என்னுடைய அன்பராக தேர்ந்திருப்பேன் என்று பெருமானார் சல்லல்லாகுவா அழிஹிவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அன்பிற்குரியவர்களே ஹலீல் ஹலீல் என்றால் நாம் நண்பர் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த நேசர் என்பதற்கு ஹலீல் என்ற வார்த்தைக்கு தமிழில் ஒரு சரியான ஒரு அர்த்தம் சொல்வதானால் உற்ற நண்பன் என்று சொல்லலாம் உற்ற நண்பண்பன் என்று வரும்பொழுது உற்ற நண்பன் என்று யாருக்கு சொல்ல முடியும் உற்ற நண்பன் என்று யாருக்கு சொல்லலாம் என்று கேட்டால் அதுக்கு ஒரு வரையறையை சொல்லித் தருவார்கள் ஒரு நண்பன் அவனுடைய உள்ளத்தில் தன்னுடைய நண்பரை தவிர வேறு ஒருவருக்கு இடமில்லை என்று வருகின்றதே இடமில்லை என்று நிலைக்கு வருவானே அவன்தான் உற்ற நண்பன் ஒரு நண்பன் தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய நண்பனை தவிர வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை என்று வருவானே இவன் உற்ற நண்பன் என்று நண்பன் என்ற ஹலீல் என்ற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தருவார்கள் விளக்கம் தருவார்கள் இப்படி நிலைக்கு வந்ததின் காரணத்தினால் தான் இப்ராஹிம் ஹலீலுல்லா அலை சலாத்து அவர்களை அல்லாவின் நண்பர் அல்லாவின் ஹலீல் என்று நாம் சொல்லுகின்றோம் ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழும் மனைவி மக்கள் குடும்பம் அனைத்தும் இருந்தது எல்லோருக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் இடம் இருக்கத்தான் செய்தது தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் தன்னுடைய மகனுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள் தன்னுடைய சொந்தம் பந்தம் அனைவர்களுக்கும் தன்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் முதலிடம் அல்லாஹு தாலாவுக்கு கொடுத்தார்கள் அந்த அல்லாஹு தாலாவுக்கு முதலிடம் கொடுத்ததினால் அல்லாஹினுடைய உள்ளத்தில் வேறு யாருக்கும் இடம் இல்லை என்ற காரணத்தினால்தான் தன்னுடைய மனைவியை காட்டில் விட்டு வரும்படி அல்லாஹ் ஏவிய காட்டில் விட்டு வந்தார்கள் தன்னுடைய பிள்ளையை காட்டில் விட்டு வர வேண்டும் என்று இணைவன் ஏவிய காட்டில் விட்டு வந்தார்கள் தன்னுடைய பிள்ளையை அறுத்து வழியிட வேண்டும் என்று சொன்னு அறுத்து வழியிடுவதற்கு அவர்கள் முன் வந்து காரணம் தன்னுடைய உள்ளத்தில் ரப்பை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை என்ற நிலைக்கு ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் வந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு ஹலீல் என்ற உற்ற நண்பன் என்ற சிறப்பு பெயரை அல்லாஹு வழங்கினான் இதை நாம் மனசில் கொண்டதற்கு பின்னால் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய உற்ற நண்பனாக அல்லாஹாவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹூக்குத்தான் முதல் உரிமை அல்லாஹூக்குத்தான் முதல் இடம் இந்த இறைவனுக்கு முதல் இடம் என்பது போக வேறு யார் ஒருவருக்கும் உள்ளத்தில் முதலிடம் கொடுக்க முடியும் கொடுக்கலாம் என்று வந்திருந்தால் இருந்தால் நான் யாருக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்னுடைய உள்ளத்தில் முதலிடம் கொடுப்பது அல்லாவை அன்றி வேறு யாருக்கும் கொடுக்கலாம் என்று இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தில் முதலிடம் கொடுத்திருந்திருப்பேன் இடம் கொடுத்து விட்டேன் எனவே அபுபக்கரை நான் அந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்லவில்லை என்று பெருமானார் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அன்பிற்குரிய இந்த அளவிற்கு பெருமானார் அவர்களினுடைய அன்புக்கு பாத்தியவர்கள் அகர் ரூத்தன் அவர்கள் பெருமானார் அவர்களை அவர்கள் இந்த விதத்தில் நேசித்தார்கள் பெருமானார் அவர்களும் அதை செய்தனா சித்தி அக்பர் ரதி அல்லாஹன் அவர்களை அந்த விதத்தில் நேசித்திருந்தார்கள் ஏதோ சைதனா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாத்தன் அவர்களுக்கும் பெருமானார் அவர்களுக்கும் சிறு பிராயத்திலிருந்தே நட்பு இருந்தது என்று வரலாறு கிடையாது அவர்களுடைய நட்பினுடைய தொடக்கமே ஹதீஜா ரதி அல்லாத்தா அவர்களை மனம் முடித்ததற்கு பின்பு இருந்துதான் இரண்டு பேருக்கான நட்பு தொடருகின்றது இரண்டு பேரும் நண்பர்கள் காரணம் பெருமானார் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கைக்கு சொந்த எ வீட்டு பிள்ளையாக வளர்கின்றார்கள் மறுபுறத்தில் அவர்களோ செல்வந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய குடும்பத்தில் உள்ளவர்கள் கல்விமானாக திகழ்ந்தார்கள் பலரிடத்தில் சென்று கல்வி பயிலிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்பொழுது பெருமானார் எனவே கல்வி பயிலக்கூடிய இடத்தில் இரண்டு பேரும் நண்பர்களாக ஆனார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை அதே போன்று பெருமாறுமானார் அவர்கள் எளிமையாக வாழ்ந்ததின் காரணத்தினால் வியாபாரம் செய்யும் அளவிற்கு அவர்களிடத்தில் தனி முதல் முதல்கள் கிடையாது அதனை செய்த மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்த இருந்த காரணத்தினால் பெரிய பெரிய வியாபார தொடர்புகள் இருந்தது எனவே இந்த வாய்ப்புகள் இருந்து நண்பர்களாக இருந்திருக்கவில்லை மாறாக பெருமானார் அவர்கள் பின்னால் அந்த செல்வ சீமாட்டியின் மூலமாக நட்பான்ரத் செய்தர் சித்தி ரவர்கள் இந்த அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தனவர்கள் இந்த சமயத்தில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நண்பராக கிடைத்ததற்கு பின்பும் பெருமானார் ஒரு பாசமும் இஸ்லாத்தினுடைய இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு சமயம் பெருமானார் சல்லுவா அலஹம் அவர்கள் அதே போன்று செய்திக்கு அக்பர் ரதி அல்லாத்தின் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில பேர்கள் காபத்துல்லாவினுடைய அருகாமையில் உட்கார்ந்து எதிராளிகளுக்கு காஸ்பீர்களுக்கு பயந்து சில மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை மார்க்கத்தினுடைய பாட நெறிமுறைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்தசமயத்தில் பெருமானார் அவர்கள் அகபர் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார்கள் நீங்கள் நின்று இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் இஸ்லாத்தை பற்றி இவளுக்கு போதித்துக் கொடுங்கள் என்று சொன்னபொழுது செய்தனா சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாஹூத்தன் எழுந்து நின்று பிரச்சாரம் செய்கின்றார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மார்க்கத்தை போதி ார்கள் இன்று விஷயத்தில் அப்படியே லகித்து போயிருக்கும் பொழுது இந்த செய்தி மக்கத்து காப்பிர்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகின்றது ஒரு வெறுப்பையும் ஒரு கோபதாபத்தையும் ஏற்படுத்துகின்றது அந்த மக்கத்து காப்பிர்கள் இஸ்லாமியர்களித்துவிட வேண்டும் என்று துடிக்கின்றார்கள் அவர்களினுடைய துடிப்பின் பிரதிபலிப்பாக அவர்களினுடைய பல பேர்கள் அந்த சிறிய இஸ்லாமியர்களுடைய அந்த சிறிய படையின் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துகின்றார்கள் இதில் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்த அந்த சிறு படையினர்கள் ஒரு காயத்திற்கு ஆளாகின்றார்கள் மிகுந்த காயத்திற்கு ஆளாகின்றார்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த செய்து ரதி அல்ல கடுமையான காயங்களுக்கு ஆளாகின்றார்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகின்றார்கள் இந்த செய்தி அதற்கு செய்தனா அபுபக்கர் சித்தி ரதி அல்லவர்களுடைய குடும்பத்துக்கு தெரிய அபுபக்கர் சித்தி ரதியுல்லாத்தின் அவர்களை உத்துபா தாக்குகின்றான் உத்துபாவினுடைய தாக்குதல் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் தாள முடியாமல் தான் செய்தக்கர் சித்திக் ரீ அல்லாத்தனவர்கள் சுருண்டு கீழே விழுகின்றார்கள் விழுகிறார்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பனு தமிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை செய்தன சித்திகுல் அக்பர் ரதி அல்லாவுத்தனவர்கள் மயக்க முற்று கீழே விழுந்து விட்டு விட்டார்கள் அவர்களை உத்துவா காயப்படுத்தி விட்டான் உத்வா அவர்களை அடித்து விட்டான் உத்துவாவினால் அவர்களுக்கு உயிர் சேதத்திற்கான பாதிப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை பனு தமீம்கள் விளங்கிக் கொண்ட பொழுது தெரிந்து கொண்ட பொழுது பனு தமிழ் அபுபக்கர் அவர்கள் இடத்தை தேடி ஓடோடி வருகின்றார்கள் வந்து பார்க்கின்றார்கள் செய்தன அபுபக்கர் சித்தி அல்லாத்தன் அவர்கள் மயக்கமுற்ற நிலையில் கிடக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் அபுபக்கர் அவர்கள் உயிர் பிழைத்துக் கொண்டால் இந்த உத்துபா என்பவன் தப்பித்தான் அபுபக்கர் அவர்களுக்கு உயிர் சேதம் ஏதேனும் ஏற்படும் என்றால் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் எல்லோரும் சேர்ந்து உத்துபாவை கொன்று விடுவது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் இப்படியாக சில நேரங்கள் சில சமயங்கள் கழிகின்றது சிறிது நேரத்திற்கு பிறகு செய்தன அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தின் அவர்களுடைய உடலில் ஒரு அசைவு தெரிகின்றது அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு முணக்கம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு முடங்கல் சப்தம் கேட்கின்றது குடும்பத்தார்கள் எல்லாம் காது தாழ்த்தி அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாவுத்தன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்ட பொழுது செய்த அகர் ரதி அல்லாவுகள் அரைகுறையாக கண்களை விழித்தவர்களாக வாயிலிருந்தும் அவர்கள் வார்த்தையை உச்சரிக்கின்றார்கள் முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு என்ன ஆனது அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு எங்களோடு அமர்ந்திருந்தார்கள் எங்களை தாக்கினார்கள் அப்படி தாக்கும் பொழுது நபி அவர்களினுடைய நிலை என்னானது கண்மணி நாயகத்துக்கான சூழ்நிலை என்னானது அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவலினுடைய மிகுதியில் அவர்கள் கேட்கின்றார்கள் முகம்மது சல்லா அலிசல்லாம் அவர்கள் எங்கே அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் தான் காயமுற்றிருக்கிறார்கள் தனக்கு அதிகமான காயம் தன்னுடைய உடலில் இருக்கின்றது எதிராளிகளினுடைய அடிகளையும் உதைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் மயக்கமுற்று மயக்கத்திற்கு ஆளானவர்கள் ப்பொழுதுதான் மயக்கம் தெளிகின்றது மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் தனக்கு ஏன் இப்படி ஆனது தனக்கு இப்படி காயங்கள் ஏற்பட்டு விட்டதே தன்னை இப்படி அடித்து விட்டார்களே என்பதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் என்பதையெல்லாம் அவர்கள் யோசிக்காமல் அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் எங்கே அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒன்றும் ஆபத்தில் என்பது போன்ற வார்த்தையை கேட்கின்றார்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் முதலில் உங்களை பற்றி சிந்தியுங்கள் அந்த முகமது அவர்களினுடைய பின்னால் சென்றதன் காரணத்தினால் உங்களுக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு இத்தகைய நிலை வருவதற்கு ஏற்படுவதற்கான அவர்கள் தான் எனவே இப்பொழுது அவரை பற்றியே நீங்கள் கேட்கின்றீர்களே என்று ஒரு செய்தியை சொன்னபொழுது அப்பொழுதும் சித்தி குல அக்பர் ரதி சொல்றாங்க என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை பற்றி எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என் கண்மணி நாயகம் முகமதுலாஹி அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைதானே இதைத்தான் நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்பர் ரத்தியல்லாத்தின் அவர்கள் சொல்ல அவர்களோ அந்த பெருமானார் சல்லல்ல அலிசல்லாம் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னபொழுது சித்திக்குல் அக்பர் ரதி சொல்லுகின்றார்கள் அந்த மயக்கத்திலும் சொல்லுகின்றார்கள் அந்த காயமுற்ற அந்த வேதனையிலும் சொல்லுகின்றார்கள் உம்மு ஜமீல் என்ற ஒரு பெண் இருக்கின்றார்கள் அந்த பெண்ணிடத்தில் சென்று கேளுங்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களிடத்தில் கேட்டு என் கண்மணியினுடைய நிலை என்ன என்பதை எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு மனசுக்கு நிம்மதி ஏற்படும் என்று சொன்ன உம்மு ஜமீல் என்ற பெண்ணை தேடி செல்லுகின்றார்கள் உம்மு ஜமீல் என்ற பெண்ணிடத்தில் கேட்டபொழுது அந்த உம்மு ஜமீல் என்ற பெண் சொல்லுகின்றார் யார் முகம்மது அவர்களா அப்படி யாரும் எனக்கு தெரியாது யார் அபு பக் சித்தீக் அவர்களா யாரும் எனக்கு தெரிய தண்டித்து விடுவார்களோ என்று பயந்து அந்த பெண் சொல்லுகின்றார் எனக்கு இவர்களை பற்றி எதுவும் தெரியாது முகமது அவர்களை பற்றியும் எனக்கு தெரியாது நாயகத்தை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த பெண் சொல்ல பனு தமிம் குடும்பத்தார்கள் செய்த அபுபக்கர் சித்தி கதி இல்லாத குடும்பத்தார்கள் அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தனைய நிலையை பெண் இடத்தில் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இந்த அபுபக்கர் சித்தீக் அவர்கள் இந்த நிலையில இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில சல்லல்ல அலிசல்லம் எப்படி இருக்கிறாங்கன்றது சொன்னா அவங்களுக்கு நாங்க ஏதாவது வைத்தியம் செய்ய முடியும் அதனால தயவுசெய்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் நேரடியாக அதற்கு அபுபக்கர் சித்திக் கதி அல்லாத் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்து சொல்றாங்க கவலைப்படாதீர்கள் கண்மணி நாயகம் முகமது பாதுகாப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னபோது வேதனையான என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் என்னுடைய இரு கண்களால் என் கண்மணி நாயகத்தை வேண்டும் என் கண்மணி நாயகத்தை ஏற்படும் என்று பாதுகாப்போடு வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் அனைத்துக்கொண்டு கண்மணி அவர்களை முத்தமிட்டு பார்த்துதான் இருப்பது எனக்கு நிம்மதியை அளிக்கின்றது என்று அதற்கு சித்திகுல் அக்பர் அவர்கள் வைத்திருந்த அன்பையும் கண்மணி நாயகம் அவர்கள் மீது வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நட்பு என்ற விதத்தில் அதிகர் அவர்கள் நட்பினுடைய எந்த ஒரு மகத்தான ஒரு நிலையை பெற்றுக் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதன் தான் கண்மணி நாயகம் முகமதுல்லாஹி சல்லு அலிஹி வசல்ல இந்த உலகத்தில் எல்லோருக்கான கடமைகளையும் நான் செய்து எல்லோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நான் செய்துவிட்டேன் எல்லோருக்கும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் நிறைவேற்றி விட்டேன் அவர்களுக்கு மாத்திரம் என்னால் ஒரு கைமாறு செய்ய முடியவில்லை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் காரணம் தன்னுடைய இமைக்குள் வைத்து பெருமானார் அவர்கள் மீது இந்த அளவுக்கு அவர்கள் பாசம் வைத்திருந்ததின் காரணத்தினால் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாவை தவிர ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லாவை தவிர இந்த உள்ளத்தில் ஒருவருக்கு இடம் கொடுக்க முடியும் என்று இருந்தால் கொடுக்கலாம் என்று இருந்தால் நான் என்னுடைய உள்ளத்தில் அபுபக்கர் அவர்களுக்கு நான் இடம் அளித்திருத்திருப்பேன் என்று பெருமானார் சல்லு அலிக் வசல்லாம் அவர்கள் அகர் ரதி அல்லாத்தின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார்கள் அன்பிற்குரியவர்களே குல் அகர் ரத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதே போன்று மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள் பக்குவமான ஒரு மனிதராகவும் பண்பாடுமிக்க மனிதராகவும் இரக்க சிந்தனை மனிதராகவும் சாலிகான மனிதராகவும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் விதத்தில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த குணம் படைத்ததின் சிறந்த ஒரு ஒழுக்கத்தை பெற்றிருந்ததின் தங்களுக்கு மத்தியில் அகர் இருப்பதை பெருமையாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆரம்பத்தில் கடமைகளை பகிரங்கமான முறையில் செய்வதற்கு முடியாத ஒரு நிலை மறைத்தான் தொழ வேண்டும் மறைந்து தான் ஓத வேண்டும் கடமைகளை அனைத்தையும் மறைவான நிலையில் தான் செய்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் இப்படி மறைந்து இறைவனை வணங்குதல் மறைந்த நிலையில் ஒளிந்திருந்து இறைவனை தொழுகுதல் ஓதுதல் இதுரத் சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாத்தின் பிடிக்கவில்லை சுதந்திரமான முறையில் ரப்பை வணங்க வேண்டும் முறையில் ரப்பை தொழுக வேண்டும் ரில் சுதந்திரமாக நாம் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலை நிலையில நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அதற்கு மக்கமான பொருத்தமானது கிடையாது நாம் சுதந்திரமாக வணக்கம் செய்வதற்கு இந்த மக்காவை விட்டு நாம் சென்றாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் செய்து ரதி அல்லாவுத்தின் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய முடிவுக்கு வருகின்றார்கள் அதுவரை பற்றி அல்லாஹு நாயகம் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் இந்த ஊரை விட்டு நாம் சென்றுவிடலாம் இந்த ஊரை விட்டு நாம் ஒதுங்கிவிடலாம் என்று அந்த மக்காவை விட்டும் ஒதுங்கக்கூடிய சமயத்தில் மக்காவை விட்டும் புறப்படக்கூடிய சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்காவாசிகள் காப்பீர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கும் செல்லாதீர்கள் உங்களுடைய மனம் போல் நீங்கள் இங்கே இருக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு மத்தியில் இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமை அரபு குளத்தார்களுக்கு உங்களை போன்ற மனிதர்களை கொண்டு எங்களுக்கு பெருமை இருக்கின்றது எனவே நீங்கள் யாரும் வணங்க வேண்டும் யாரை துதிக்க வேண்டுமோ துதித்துக் கொள்ளுங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ வாழ்ந்து கொண்டு மக்காவி விட்டு நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் இபுனு தானா என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் இபுனு தானா என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தர் பொறுப்பில் எடுத்துக் கொள்கின்றார் இன்றிலிருந்து தாங்கள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறீர்கள் உங்களுடைய உடைமைகளுக்கும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய வணக்கத்திற்கும் உங்களுடைய அனைத்து காரியத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் உங்களுக்கு எந்த தீங்குகளும் அண்டாமல் உங்களை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் நீங்கள் மக்காவிட்டு எங்கும் செல்லாதீர்கள் என்று அதுல செய்தா அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லா அவர்களை மக்காவில் தங்க வைப்பதற்கு முயற்சித்தார்கள் என்று வரலாறு நம்ம நமக்கு சொல்லிக் காட்டும் அன்பிற்குரியவர்களே இந்த அளவிற்கு பெருமா இந்த அவர்கள் மக்கள் மனதிலும் இடம் பிடித்திருந்தார்கள் கண்மணி நாயகம் முகமது அவர்களிடையே உள்ளத்தில் இடம் பிடித்ததோடு மாத்திரமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் மதிக்கும் விதமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தியிருந்தார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் முன்பு சொன்னதைப் போன்று அக்பர் ரஜித்தவர்கள் பெருமான அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியிருந்தார்கள் அவர்களினுடைய நட்பும் இவர்களினுடைய நட்பும் இரண்டு பேர்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கக்கூடிய நிலை இதில் எந்த ஒரு அளவுகோலையும் நாம் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் வர்களாகவும் ஒருவர் நேசிக்க கூடியவர்களாகவும் ஒருவரை ஒருவர் கண்ணியம் பாராட்டக்கூடியவர்களாகவும் இருந்து வந்தார்கள் இந்த நட்பு நாளடைவில் எப்படி ஆனது என்று சொன்னால் இரண்டு பேர்களுடைய சிந்தனையும் ஒரே கோணத்தில் இருக்கும் விதமாக அந்த சிந்தனைகளும் இருந்தது பொதுவாகவே இரண்டு நண்பர்கள் ஆகிவிட்டாங்க உள்ளம் ஒன்று போவதின் மூலமும் எண்ணங்களும் ஒன்றிரி போகும் அதே போன்று இது உண்மையான நட்புக்கு அடையாளம் இந்த உண்மையான நட்பு அதில் கண்மணி நாயகத்திற்கு மத்தியில் இருந்தது என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு சான்றாக ஒரு வரலாற்று செய்தி நமக்கு சொல்லி தருவார்கள் என்ற உடன்படிக்கை நடந்தது அது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி அந்த உடன்படிக்கையினுடைய சமயத்தில் பெருமானார் அவர்கள் சகாபாக்களை அழைத்துக் கொண்டு உம்ரா செய்வதற்காக கிளம்பி வர்றாங்க அப்படி வரும்பொழுது என்பது போன்ற ஒரு நிபந்தனையுடன் பெருமானார் அப்படி திருப்பி அனுப்பப்படும் பொழுது மக்கத்து காப்பிர்களால் சில நிபந்தனைகளும் வைக்கப்படுகின்றது உடன்படிக்கைகளும் கையெழுத்தாகின்றது அதுல சில விஷயங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகும் சகாபாக்களுக்கு சாதகமாகவும் பெரும்பாலான விஷயங்கள் காசிர்களுக்கு சாதகமாகும் என்றது உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லணும்னு சொன்னா இந்த வருஷம் யாரும் நீங்க உம்ராஜ் செய்ய வரக்கூடாது திரும்பி பெயர்ணும் அடுத்த வருஷம் தான் வந்து உம்ராஜ் செய்ய வரணும் ஒன்னு ரெண்டாவது மக்காலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வந்து விட்டால் மதினா வாசிகள் அவர்களை திருப்பி மக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படி மதீனாவில் இருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு மக்காவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் மக்காவாசிகள் அவர்களை மதினாவுக்கு திருப்பி அனுப்ப மாட்டார்கள் என்பது போன்ற இது போன்ற பல விஷயங்கள் உடன்படிக்கையாகின்றது கண்மணி நாயகம் முகமதுலாஹி சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களும் அந்த உடன்படிக்கை ஏற்று அதிலே கையெழுத்து புரட்டுறாங்க தனக்கு பாதகமான சில விஷயங்கள் இருந்தாலும் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களை தவிர்த்து மற்ற சகாபாக்களுக்கு நமக்கு பாதகமான சட்டத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் ஏன் கையெழுத்தித்து ஒப்பந்தத்தில் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அதற்கு உமர் ஹத்தாப் ரஜியல்லன் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் ார்கள் கண்மணி நாயகம் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களிடத்திலே உமர் ஹத்தா ரதி நேரடியாக வந்து கேட்கவே செய்கின்றார்கள் யார் ரசூல் அல்ல நாம் தானே இருக்கிறோம் நாம் சத்தியத்தின் மீது தானே இருந்து கண்மணி நாயகம் செல்லந்த அலிசலம் சொல்றாங்க ஆம் நாம் சத்தியத்தின் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பலகீனமாக இருக்கும் பொழுது ஒரு இழிவான நிலைக்கு நாம் தள்ளப்படவில்லையே இன்றோ நாம் பலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் பலமாக இருந்து கொண்டிருந்தும் இப்படி ஒரு இழிவான ஒரு உடன்படிக்கையில் நாம் ஏன் கையெழுத்திட வேண்டும் என்று உமர்ஹத்தா பிரதியில்லாத்தன் அவர்கள் கண்மணி நாயகம் செல்லந்தாலிசலம் இடத்திலே பெருமான வேண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது சாத்தியமில்லை என்பது போன்ற அனைத்து உரிமையும் எனக்கு இருக்கிறது எதிர்த்து பேச முடியுமா ஒன்று அதாவது ஒரு சஹாபி ஒருவர் மக்காவில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அவருடைய தந்தை அவரை சித்திரவதைப்படுத்தி அவரை சங்கடிகளால் பூட்டி ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கின்றார் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அந்த மனிதர் தன்னுடைய சங்கலைகளையெல்லாம் அவர் முறித்துக் கொண்டு தப்பித்து பல கஷ்டங்களை இன்னல்களுக்கு ஆளானதற்கு பின்னால் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்க இருக்கக்கூடிய புதைபிதியா என்ற இடத்திற்கு வந்து கண்மணி நாயகத்தினுடைய காலடியில் வந்து யா யார் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்னை திருப்பி அனுப்பினால் நான் பல சித்திரவதைக்கு ஆளாகுவேன் இஸ்லாத்திற்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சல்ல நான் இஸ்லாத்திற்காக பல வேதனைகளை சந்தித்திருக்கிறேன் இஸ்லாத்திற்காக பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் ரசூல்லா என்று சொன்ன கண்மணி நாயகம் முகம் ரசூல் அருமை சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க இவரை அவருடைய பெற்றோர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் காப்பிர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் மக்க வாசிகளிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் உடன்படிக்கையில் கையெழுத்தாகிவிட்டது மக்காவில் இருந்து யார் இஸ்லாத்தை ஏற்று வந்தாலும் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று கையெழுத்தாகிவிட்டது வாக்குக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவன் எனவே இவர் இஸ்லாத்தை இவரை மக்காவாசிகளிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னபொழுது பொழுது அந்த சஹாபி அவருடைய பெயர் அபு ஜந்தல் அபு ஜந்தல் ரஜி அல்லா சலான் அந்த சஹாபி கண்மணி நாயகம் அலிஸ்லம் இடத்திலே உடல் முழுக்கம் காயத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் சங்கலிகளால் பூட்டப்பட்டு பல விதத்தில் கண்மணி நாயகத்திடத்திலே கண்ணீர் மலகச் சொல்கின்றார் யார் என்னை பார்த்த பின்புமா என்னை நீங்கள் காப்பீர்களிடத்தில் ஒப்படைக்கப் போகிறீர்கள் என்னுடைய உடம்பினுடைய ரணத்தை பார்த்த பின்பும் காப்பீர்களிடத்திலே என்னை ஒப்படைக்கப் போகிறீர்களா என்னுடைய நிலை இதுதானா இஸ்லாத்திற்காக நான் எவ்வளவு பெரிய தியாகங்களை நான் ஏற்றிருக்கிறேன் இஸ்லாத்திற்காக நான் எவ்வளவு பெரிய வேதனைகளை தாங்கி யா ரசுலுல்லா என்று சொன்னபொழுது நாயகம் முகமதுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் யா அபா ஜந்தல் யா அபா ஜந்தல் இஸ் பிர்சிப் அவர்களே பொறுமையை முடிவை ஏற்படுத்தி தருவான் நல்ல ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் நீங்கள் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அந்த உடல் எல்லாம் ரணமான அந்த சஹாபியை மீண்டும் காஃபிகள் இடத்திலே ஒப்படைக்கிறார் அந்த சஹாபி ஏதோ பல பேர் அவங்களை அனுப்பி வச்சதுனால வரல தப்பித்து வந்தவர்கள் பல வேதனைகள் இப்போ அங்கிருந்து தப்பிச்சு வந்து திரும்ப இரண்டாவது அவங்க கையிலேயே போய் சிக்கணும்னு சொன்னா என்ன நடக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியே அனுப்பி வைக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கண்கள் குளமாக இந்த காட்சியை பார்த்து குறித்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற உரிமை எனக்கு இருக்கிறது நான் அல்லாவுடைய தூதர் நீங்க சொல்றதுக்கு எனக்கு நீங்க சொல்றதை கேட்கணுன்றதுக்கு எனக்கு எந்த விதமான இல்லை என்பதை போன்ற வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சகாபாக்கள் என்ன பேச முடியும் ஒதுங்கி நிற்கின்றார்கள் இவ்வளவு நடப்பதற்கும் அந்த இடத்தில் அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தின் அவர்கள் இல்லை சிறிது நேரத்தில் அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தன் அவர்கள் அங்கே வருகின்றார்கள் வந்தவர்களிடத்தில் உமர் பின் ரஜி அல்லாத்தன் அவர்கள் இதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் வாங்கொள்ள முடியாதவர்கள் உமர் முறை நடந்திருக்கு போட்டாங்க கையெழுத்து போட்டதுக்கு பின்னால வாக்கு மீறக்கூடியவன் இல்லை என்று சொல்லிட்டாங்க நீங்க போய் சொல்லுங்களேன் சிபாரிசு செய்யுங்களேன் போன்று அதற்கு உமர் அபுபக்கர் சொன்னு அபுபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்ன உரிமையும் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் என்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்ல சிபாரிசிசு செய்யும்படி அதற்கு அல்லல்லா அலிஸ்லம் அண்ணரசூல் உள்ளான்னு சொல்லும்போது அபுபக்கல் சித்தி கிருதி இல்ல அந்த இடத்துல இல்லை பின்னால் வர்றாங்க வந்தவுங்க இடத்துல நீங்க போய் சிபாரிசு செய்ய உங்க பங்குக்கு நீங்க போய் சொல்லுங்க நியாயம் கேளுங்க என்று சொன்னபொழுது நாயகம் சொன்ன வார்த்தை அவர்கள் அல்லாவினுடைய தூதுவர் அவங்களுக்கு எது செய்யணும் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும் எல்லா விதமான உதி உரிமைகளும் எல்லா விதமான அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அதிக அகர் ரதி அல்லாத் அவர்கள் கண்மணி நாயகம் முகம்மதுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் எந்த கருத்தை சொன்னோ அதே கருத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் இது யாரால் முடியும் நண்பர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு இரண்டு உற்ற நண்பர்கள் சொல்ல முடியாது இரண்டு உற்ற நண்பர்களுக்கு மத்தியில் தான் ஒரே ஒரு விஷயத்தில் ஒரே கருத்து இருக்கும் சாதாரண நண்பன் அந்த நண்பனுடைய கருத்து வேற இருக்கும் உற்று நண்பன் ஒரு விஷயத்தில் இரண்டு பேர்களுடைய கருத்தும் ஒரே விதத்தில் ஆகி இருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்றானதாக இருக்கிறது அன்பிற்குரிய விஷயத்தை எல்லாம் கைதியாக்கப்பட்டிருக்கிறாங்க எழுபதுக்கும் மேலான கைதிகள் அந்த கைதிகள் அதற்கு அப்பாஸ் ரவி கண்மணி நாயகம் முகமதுலாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களினுடைய சிறிய தந்தை அதே போன்று கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மருமகனும் உண்டு அல்லாத் கணவர் அபுல் ஆஸ் ரதி அல்லாத்தன் அவங்களும் உண்டு கைதிகள் இருக்கிறாங்க என்ன செய்யலாம் விடுவிச்சர்லாமா நஷ்டஈடு வாங்கி விட்டுரலாமா அல்லது பழிக்கு பழி இவர்களை எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிடலாமா என்ற உமர் அபுல் ஹத்தா ரதி அல்லாத்தன் சொன்னாங்க யார சொல்லுல்லா இந்த கைதிகளை ஒத்திரியும் விட்டு வைக்க கூடாதுக்கு எதிரானவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்று வரும்பொழுது சொந்தம் என்ற பாகுபாடு எல்லாம் காட்டாமல் சொந்தம் பந்தம் என்ற உறவு முறைகளை எல்லாம் நம்முடைய கண்களை மறைத்து விடாமல் இவர்கள் எல்லாம் கொல்ல தகுந்தவர்கள் இவர்களை எல்லாத்தையும் கொன்றுவிட வேண்டும் கொன்று குவித்து விட வேண்டும் என்று உமர் ஹத்தாப் ரதி அல்லாத்தின் அவர்கள் ஆலோசனை சொல்ல செய்த அக்கர்மானது கல்விழுவதை கூட பெருமானார் அவர்கள் தாங்கிக் கொள்ள தன்னுடைய சகாபாக்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஏன் இந்த உலகத்தில் தன்னை மறுத்தவனாக இருந்தாலும் சரி அவனுடைய காலிலும் கூட ஒரு முள் தரிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் ஆனாலும் அபிப்பிராயம் கேட்கிறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க யார் ரசூலுல்லா இவங்கெல்லாம் நம்முடைய சொந்த புரங்கள் மக்க வாசிகள் நம்முடைய சொந்தக்காரர்கள் குடும்பத்தார்கள் நாளைக்கு பேர் இஸ்லாமியர்கள் சொந்த பந்தத்தை கூட விட்டு வைக்காமல் அவர்களை கூட கொன்று குவித்தவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு இஸ்லாமியர்கள் ஆளாகிவிடக்கூடாது தாங்கள் ஆளாகிவிடக்கூடாது நாம் ஆளாகிவிடக்கூடாது எனவே இவர்களிடத்திலிருந்தும் ஏதேனும் ஒரு ஈட்டுத் தொகைகளை வாங்கி கொண்டு இவர்களை உரிமையிட்டு விடுங்கள் இவர்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று அதில் செய்தார் தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றார்கள் பெருமானார் அவர்களுடைய கருத்தும் அதுதான் எனவே அவர்கள் அப்படியே விடுவிக்கப்படுகின்ற கருத்து கூட ஒன்றாக ஆகியிருந்தது என்று சொன்னார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அவர்களுடைய அன்பு என்ன அவர்களை அவர்கள் நேசித்த விதம் என்ன எந்த விதத்தில் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு அவர்கள் ஒன்று என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய ஆறு பிள்ளைகள் அவங்களுக்கு முதல் மனைவி இவங்க மூலமா ரெண்டு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையினுடைய பேர் அப்துல்லாஹிப் பெண் பிள்ளையின் பேர் அஸ்மா பின் அபிபக்கர் இரண்டாவது பெண் வந்து உம்மு ரூமான் என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க அதே போன்று மூன்றாவதாக அஸ்மா என்ற ஒரு பெண்ணை இஸ்லாத்துக்கு பின்னால கல்யாணம் முடிக்கிறாங்க அவங்க மூலமா ஒரு ஆண் பிள்ளை முஹம்மது பின் அபிபக்கர் நான்காவதாக ஹலீமான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க அவங்க மூலமா உம்மு குல்சும் என்று ஒரு பெண் இப்படியாக மூன்று ஆண் பிள்ளை மூன்று பெண் பிள்ளைக்கு சொந்தக்காரர்கள் அதுல சேர்ந்த அபுபக்கர் சித்தி இந்த அபுபக்கர் சித்தி ஹதி அல்லாத்தின் அவர்கள் மூலமா மூலமாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவிகள் ஏற்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம ஆரம்பத்தில் இஸ்லாம் இந்த சகாபாக்களை கொண்டுதான் முழுமை பெற்றது அந்த நான்கு முதன்மையானவர் எப்படி அப்படின்னு சொன்னா பெருமானார் அவர்களினுடைய சமயம் அந்த ஒபாத்தினுடைய சமயத்தில் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒஃபாத் ஆயிடுறாங்க ஒஃபாத் ஆகினதுக்கு பின்னால நிலைமை எப்படி வருது அப்படின்னு சொன்னா எல்லோரும் அலிஸ்லாம் அவர்களுடைய ஒஃபாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க யாராவது சல்லா அலிஸ்லாம் ஒஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா என்னுடைய வாளுக்கு இரையாகணும் சொன்ன அப்ப சல்லா அலிஸ்லாம் ஒபாத் ஆகல என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சல்லல்ல அலிஸ்லமுடைய அந்த ஒஃபாத்தினுடைய அந்த சமயத்தில் அங்கிருந்த அந்த சஹாபாக்கன் ஈசா அலி இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் ஈசா அலிஸ்லாம் சொல்லி இருந்தாங்க முயற்சிகளை ஏற்படுத்துவாங்க என்ற செய்தியை சொல்லி இருந்தாங்க இந்த செய்தியை முழுமையா ஈசா நம்பாததின் காரணத்தினாலதான் அவங்க என்ன முடிவு கொடுத்தாங்க ஈசா அலி அவர்களை எதிராளிகள் கொன்று விட்டார்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஈசா அலிசலாம் பொறுப்பெடுத்துட்டாங்க அதுக்கான பொறுப்பை ஈசா அலிஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலாலத்தான ஒரு வழிக்கு போயிடுச்சு ஈசா அலிஸ்லாம் உடைய கூட்டத்தினர்கள் அப்போ ரபியினுடைய மரணத்தின் மூலமாகவும் ஒரு சமுதாயம் சீர்கட்டு இருக்கு எங்க ஒிட்டாங்க மக்கள் முடிவுல இருந்துட்டு இருக்காங்க ஆனா அந்தந்த சமயத்துல அபுபக்கர் அவர்கள் வந்து சொன்னாங்க அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டியதுக்கு பின்புதான் குரான்ல இப்படி ஒரு வசனமும் இருக்குது என்ற எனக்கு வந்தது அபுபக்கர் நாயகம் மாத்திரம் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லலன்னு சொன்னா அந்த வார்த்தையை சொல்லி இந்த சமுதாயத்தை சீர்படுத்தல் சொன்னா இந்த சமுதாயம் என்னைக்கோ பிளவு பட்டிருந்திருக்கும் சல்லா அலி ஒஃபாத் ஆகல் என்ற ஒரு கோணத்தில் இந்த உலகத்தில் வந்து ஒரு இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களில் ஒரு கூட்டம் ஒரு தலாலேட்டான ஒரு கூட்டம் உருவாகி இருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த விதத்தில் அந்த சமயத்தில் பெருமானார் அவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் அவர்களும் மனிதர் அவர்களுக்கும் மரணம் என்பது இருக்கிறது அவர்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் இதுபோன்றே வந்தார்கள் இதுபோன்றே ஒஃபாத் ஆனார்கள் இதுபோன்றே அவர்கள் சென்றார்கள் என்ற செய்தியை சொல்லி அந்த மக்களை சீர்படுத்துகின்றனர் பாதுகாக்கின்றது இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது வாரங்களிலே தொடர்ச்சியை நாம் கேட்போமாக சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாத்தின் அவர்களுடைய மகத்துவத்தை அவர்களுடைய உணர்ந்து அவர்கள் கண்மணி நாயகம் செல்லவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் பிரியமும் பற்றும் கொண்டிருந்தார்களோ அதே போன்று நாமும் கண்மணி நாயகம் அவர்கள் மீது பற்றும் பாசமும் கொள்வதற்கும் பிரியம் கொள்வதற்கும் அல்லாஹ் கருவை செய்வானாக அதுல சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாத்தின் பெற்றிருந்த இறைவனிடத்தில் பெற்றிருந்த மதிப்புகளைப் போன்று நாமும் அல்லா ரசூலுக்கு உகப்புக்குரியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் கருவை செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரமின்லமீன் இஸ்லாம் வலிகுமல்ல வர